வணக்கம் நம்மோட ரஷ்டி டாக்கோட அடுத்த எபிசோடு வந்துட்டோம் ஒவ்வொரு வாரமும் ஜெட் வேக்கத்தில் வேகமாக போயிட்டே இருக்குது அப்படி இந்த வாரம் நம்ம கூட யூஸ்வலாக ஜாயின் பண்ணுற நல்லாவே ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்களோட வந்து வேக்ஸ் அவங்க நாங்கள் வேக்ஸ் இருந்தால் செல்லமாக அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டாப்பிக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆப்டான மேட்ச் அப்படின்னு நான் யோசித்தேன் ஓகே இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா காலையில் நான் எந்திரிச்சி என் பையனை ஸ்கூலுக்கு கிளப்புறக்கு முன்னாடி எனக்கு நான் பட்ட பாடு கொடூரமான பாடாக இருக்குது என்னென்னா அவனை எழுப்புறதே பெரிய விஷயமா இருக்குது நான் இப்போ நாலா சின்ன பையனாக இருக்க போய் யோசித்தீங்கன்னா அம்மா ஒரு மிதி வந்து செந்திரா அப்படின்னு சொல்லி எழுதி அப்படியே அவங்க எழுப்பலாம் கூட விதிரு விட்டுருவாங்களே ஏன் என்னென்னமோ வருங்க பூரிக்கட்டை வரும் தண்ணி வரும் என்னடத்தையோ ஊற்றி எழுப்புவாங்க அப்படியே நம்ம எந்திரிக்க எந்திரிக்கணும்னு வச்சுக்கங்களேன் போய் தொலை உங்கள் டீச்சர் உடனே ஒரு நாலு மீதி பிரிச்சார் தான் ஆகும் அவங்க வந்து சொல்கிறேன் சொல்லி மறட்டுவாங்க இப்போலேயே என் பையன் கேட்டேன் ஏன்னா ஸ்கூலுக்கு போவேன் நான் டீச்சர் வந்து அடிப்பாங்க நான் பரவாயில்ல அடிச்சு விட்டு வாங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த டூ தௌசண்ட் டென் கிட்ஸு இல்லை டூ தௌசண்ட் கிட்ஸ்க்கும் என்னோடய காலம் அவங்களுக்கும் வந்து பெரிய ஜென்ரேஷன் கேப் ஓ சூப்பர் அந்த வார நான் தேடி தனே கிடைக்கல ஜென்ரேஷன் கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா அந்த ஜென்ரேஷன் கேப்பை பற்றி தான் இன்றைக்கி பேசப்போகிறோம் ஒரு ஆவரேஜ் கிட்டாக ஒரு நைன்ட்டிஸில் ஒரு கால எந்திரிக்கலாம் நைட்டை படுக்க போகிற என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லப்போகிறேன் இதை ஸ்பெசிஃபிக்காக வந்து ஏன் உங்கள் ரெண்டு பற்றி பிக் பண்ணோம் அப்படின்னா ரவி வந்து சென்னை பாண்டன் ப்ராட்டக்ட் நம்ம வள்ளி வந்து வில்லேஜ் பாண்டன் ப்ராடெப் ரெண்டு பேரோட டேயும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீ கேட்டு தெரிஞ்சுக்கப் போகிறேன் ஓகே சரி ஃபஸ்ட்டு ரவிகிட்ட கேட்போம் ரவி காலையில் எப்படி எழுப்பாங்க காலையில் எப்படி வீட்டில் வந்து ஹாலில் தான் படுத்துருப்போம் டிவி போட்டிருப்பாரு இந்த அத்த கால நியூஸ் ஓடும் இல்லை ரேடியோவில் நியூஸ் ஓடும் அது வந்து ஒரு ஆறரை மணிக்கு லேட்டஸ்ட்டு எழுந்திரிச்சாகணும் ஒரு வழி இல்லை அந்த சத்தம் கேட்ட அப்படியே தூங்கி எழுந்தி அதிகம் மீறி இருக்கோம்னா தண்ணி எடுத்து அடிப்பாங்க முடிஞ்சல அடி தான் ஒரு வழி இல்லை ஸோ எத்தனை மணிக்கு யூஸ்வராக அடிப்படுவாங்க சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி மேக்ஸிமம் வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் சூரியன் சொல்லு நடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல போய் ரீச் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம இருந்த ஊர் வந்து அந்த மாதிரி ஒரு ஊரு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாட் பிளேஸு அதோட காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதுன்றது ரொம்ப காமன் எல்லாருமே வந்து எந்திரிச்சு பால் வாங்க போகிறது நீங்க எந்திரிக்கிறது எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வேலை இருக்கும் ஆக்சுவலாக இப்போ சிட்டி சைடில் நீங்கள் எடுத்துக்கோங்க காலையில் எந்திரிச்சோன்னே அவங்க வீட்டில் எல்லா வேலையும் உங்களுக்கு தான் கொடுப்பாங்களா இல்லை உங்கள் மம்மி எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாங்களா வீட்டிலன்னு எல்லாம் அவங்கள தான் பண்ணியிருப்பாங்க பால் வந்துடும் போய் வாங்க தேவையில்லை பால் பைய போட்டுருவாங்க ஐக்காட்டெலாம் போக தேவையில்லை வீட்டுக்கு முன்னாடியே பாத்ரூம் இருக்கும் போய் யூஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக குளி ஷவரை கலந்து கிளம்பா இவர் வந்து பேசிட்டு இருக்கா நம்ம படிச்சுட்டு நீங்க அங்க ஆக்சுவலா மாடு கறந்துருச்சு அப்படின்றது பால் கறந்த அப்புறமா நம்ம போய் வாங்கவே முடியும் இந்த மாதிரி வீட்டுக்கு வர்ற பெசிலிட்டி எல்லாம் ரொம்ப கம்மி அப்போ அவங்க வந்து ஜென்ரலா நாலு மணி நாலரை மணிக்கு வந்து கரவா வருவாங்க அப்பயே அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு தெருவுக்கு ஒருத்தவங்க வந்து மாடு வச்சிருப்பாங்க அட்லீஸ்ட் கரவை மாடு வச்சு பால் விநியோகம் அப்போ அவங்களுக்கு வீட்டு பக்கத்துலயே கேட்கும் மாடு சத்தம் கேட்கும் அம்மாவே போய் சாணி எடுத்துட்டு வந்தா வாசம் அவங்களும் அங்கதான் போவாங்க வந்து இந்த டே வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு பால் வாங்க போறதா இருக்கட்டும் இல்ல இல்ல ஏதோ ஒரு வேலைக்காக உங்க மம்மியோ வீட்டுல இருக்கவங்க வந்து ஏதாவது வேலைக்கு அனுப்பிடுவாங்க இப்ப கிளம்பறதாவே இருக்கட்டும் கிளம்புறதாவே இருந்தாலும் இருந்ததா இல்லன்னா பஸ் ஸ்கூல் வேன் ஒரு uh, மா <laughs> ரோட் அக்ராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக வேணும். 6th க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா bus அது வந்து 14 km போணும். ஓ பக்கத்துல. அது ஒரு பக்கத்து town இன்னொரு town க்கு தான் போகணும். பெரிய ஸ்கூல்லாம் வந்து அங்க தான் இருக்கும். சின்ன ஸ்கூல்ஸ் மட்டும் தான் இங்க வச்சிருப்போம். அப்போ உங்களுக்கு வந்து travel பண்றதுக்கே ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் வேணும். அதுபோ bus எல்லாம் அப்படியேலாம் கடச்சிராது. ஓ ராராதான் வரும். ஒரு மணி நேரத்துல மூணு bus 4 bus அவ்வளவுதான். கொஞ்சம் சேதமா government bus தான் full-ஆ. <laughs> private அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் ரொம்ப கம்மி. கைவிட்டேன்றளவுக்கு தான் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கூல் எட்டு மணி அப்படின்னா நீங்க ஒரு ஆறரை ஆரமுக்காளுக்கு கிளம்பி ஓடிடணும் அப்படின்னா தான் போய் கரெக்டாக நம்ம வேலையை நம்ம அங்க பாக்க முடியும் இப்போ போற டைம்ல பாத்த கொஞ்சம் தூரம் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சொல்றீங்களா எல் கேஜி ஒரு ஸ்கூல் இருந்தது நாங்கள் லஞ்சுக்கு வந்து எங்க அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு போவாங்க சாப்பிட்டுக்கப்புறம் துங்குற வேலை தானே வேற இந்த காலத்தில் பொறுமையா இருக்கு என் பையன் படிக்கணும் அவனுக்கு ஆறு பக்கத்துக்கு ஹோம்ஒர்க்கு கொடுத்து அதான் எனக்கு தெரியல அது ஒன்றும் இல்லை அம்மா அப்பாவுக்கு தெரியுது செக் பண்ணி பாக்கிறாங்க உட்கார வச்சுக்கிட்டு <laughs> <laughs> அதேதான் அதோட என்ன சொல்றது இல்லாம உங்களுக்கு சொல்லியும் செய்வாங்க குழந்தைங்களை பாத்துக்கிற வேலை மட்டும் தான் சொல்லியும் ஆனா எக்ஸாமோ ஏ வேல்யூவேஷோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆட்டோமெட்டிக்காக அந்த ஏஜ் முடிஞ்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடும் வச்சு அந்த மாதிரி இன்னொன்று இது ஆகனேஸ் பை கவர்மெண்ட் ஸோ நீங்கள் ஃபீ எல்லாம் பே பண்ணும் அவசியம் இல்லை ஓ கம்ப்ளீட் ஃப்ரீ அது ஜென்ரலா கிராமத்து சின்ன ஊர் அங்கேதான் அந்த மாதிரி நான் அங்கேதான் படித்தேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முன்னாடி வரைக்கும் அதனாலதான் ஒருவேளை யாராவது படிச்சுட்டு போய் நான் வந்து எல்கேஜிக்குலாம் முன்னாடியே ஒரு ரெண்டு வயசு இருக்கும் போதே போய் விட்டுட்டு ஒரு ரெண்டு வயசு அவங்க தள்ளிட்டாங்க பத்தி சொல்றீங்க சரி அதுக்கு அடுத்து திருமணம் முடிஞ்சு இப்போ நீங்க வேன்ல ஏறி கிடையாது அப்போ வந்து சென்னையில பாத்தீங்கன்னா வேன் இருக்கணுன்னு அந்தளவுக்கு வரல நான் சொல்றது வந்து லேடி டீஸ்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷான் இருக்கும் சைக்கிள் ரிக்ஷால வந்து பசங்கள் எல்லாத்தையும் குறைச்சிடும் ஒரு பொட்டி மருக்கும் ஒரு சைக்கிள் ரிக்ஷா அந்த பொட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது பத்து பசங்களாக உக்கரலாம் அது உள்ள போட்டு கிட்டதான் கூண்டு மருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தப்ப போட்டுருவாரு ரிக்ஷாமன் ரிக்ஷமன் அவர் மிச்சின்னு போம் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மரம் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி வண்டியில ஒரு பத்து நிமிஷம் போயிருந்தா மினிமம் அரை மரம் எல்லாருக்கும் கும்பலு மிரிச்சுட்டு போனோம் ரிக்ஷா தான் சைக்கிள் ரிக்ஷா தான் ரொம்ப காமன் சென்னையில அப்போ ஸோ அதுல தான் ஸ்கூலுக்கு போனேன் அதில் போகும்போது சைக்கிள் ரிஷாவில் போயிடுவோம் திருப்பி வரும்போது சில சமயம் லேட்டாகும் ஸ்கூலில் அப்போ வந்து ஏதாவது பஸ்ஸில் பிடிச்சி வருது அது மாதிரி பண்ணுவோம் ஒன் சின்ன வயல் பண்ணுவோம் அது மாதிரி நீங்கள் மூணாவது அஞ்சாவது வரைக்கும் நீங்கள் திருமூனையில் தானே படித்தீங்க அஞ்சாவது வரைக்கும் இல்லை எல்கேஜி வரைக்கும் வெளியூர்ல அதே ஊர் தான் பெட்டரா இருக்கு அங்க போய் சேர்ப்போம் அப்படின்ற ஒரு கிரேஸ் பயங்கரமா இருக்கும் எப்பவுமே தெரியும் இல்லை அதே நாலு லட்சம் மூணு லட்சம் அதனால இப்போலாம் அது எங்கள் அப்பா நான் கரெக்டாக மூணு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூல் மாற்றிட்டு இருந்தார் அவருக்கு என்ன தெரியல மூணு வருஷம் ஆச்சா ஓகே என்ன ஸ்கூல் மாற்றி கம்பெனி கரெக்டாக வந்து பண்டாவது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாற்றிட்டு இருந்தாங்க அதில் போன பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்த காமெடியாச்சு பஸ்ஸில் பைசா டிக்கெட் வாங்கணும் தெரியாது எனக்கு அந்த ஏஜ்ல எனக்கு அந்த மாதிரி இதில் ஸோ அந்தளவுக்கு தான் அவேர்னஸ் இருந்திருக்கு எனக்கு ம் கிட்டத்தான் ஒரு போல்ட்ரி சிக்கன் மாதிரி ஒரு ஒரு சிட்டி கிட்ட நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா இப்போ வில்லேஜ் கிட்டலாம் எப்படி சரி அதை இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டீங்க ஸ்கூலுக்கு போனீங்க கிளாஸஸ் போயிட்டு இருக்கோம்னு என்ன மாதிரி டீச்சிங்ஸ் இப்போ வந்து நான் வந்து சொல்லணுன்னா நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் எதுக்கு என்ன நடத்துகிறாங்க உண்மையை தெரியாது எனக்கு நான் ரொம்ப நான் நினச்சுந்தான் படிக்கும் போது என்ன பண்ணிட்டேன்னா படிக்கும் போது கையானக்காங்கிட்டுல அப்படி விடமாட்டாங்க அப்படி நீங்க என்ன ஆக்சுவலாக நீங்கள் சின்ன ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி கட்டாயமாக சின்னத்திலே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துடும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டு நீங்கள் வெளியில் யாரையாவது வெளியூரில் மீட் பண்ணும்போது அவங்களோட நாலேஜ் இல்லை அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்மளும் வந்து நம்ம ரொம்ப கேப் இருக்கு அவங்களுக்கு இருக்க நாலேஜுக்கும் நம்மளுக்கும் கேப் இருக்குன்றது ஓரளவு அப்பயே தெரிய ஆரம்பிக்கும் தெரிய ஆரம்பிச்சுதான் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கே சின்ன வயசுல இது யாருக்கும் அவ்வளோ தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போய் விளையாடம்போது சிம்பிளா எப்படி ஆரம்பிக்கணும் என்ன கேம் விளாடுறோம்ன்றதை பொறுத்து நம்ம வந்து ரூட் ஊர் பக்கம் வெளியில விளையாடுறதா சொல்லுவோம் அவங்க வந்து ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ற வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஆரம்பிக்கும் என்ன படிக்கிறாங்க என்ன மாதிரி கராத்த கத்துக்கிறேன் இல்ல நான் கீபோர்டு கீபோர்டு கத்துக்கிறேன் கீபோர்டு அந்த மாதிரி வந்து கீபோர்டு கத்துக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி மார்க் கம்மி ஆச்சுன்னா கண்டிப்பா செய்வாங்க அதெல்லாம் வந்து ஒன்னாம் கிளாஸ்லாட்டி இருக்காங்க தெரியல முடியாது இன்னொன்னு வந்து இந்த இப்போ நம்ம இந்த காலத்து இந்த காலத்துக்கு அதை நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற குழந்தைகளும் நல்ல சின்னத்திலேயே விவரமாவும் இருக்காங்க மெச்சூரி அதிகமா இருக்கு கரெக்ட் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் இருக்காது இப்போ வந்து என் பையன்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி நீ பண்ணல மேம் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னா சரி போய் சொல்லிக்கோ நான் பாத்துக்கிறேன் இல்ல இப்ப இப்படி எல்லாம் ஏன் நான் சொன்னு நினைச்சுங்களேன் டீச்சர் ட போறாங்களோ இல்லையா முன்னாடி என்னைய நோடிக்குறான் அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த தைரியம் டுவெல்த் வரைக்கும் கூட கிடையாது இப்ப வரைக்குமே அப்பாவை அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாலே நம்மளுக்கு தொடர் நடக்க ஆரம்பிச்சிடும் போச்சுடா நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் அவங்க நம்ம நம்ம விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து என்ன தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க இந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது குழந்தைங்க அதான் இப்ப இருக்க இதுவே வேற ஸ்கூல்ல பண்ணிட்டு பண்ணிட்டு போகாம இருந்தா என்ன மாதிரி கொடுப்பாங்க அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க நல்ல தொடல நறுக்குன்னு நேரத்தை வச்சு கிழுவாங்க அதெல்லாம் விஷயம் ரெண்டாவது தடவை அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடும் இது வந்து சிக்ஸ்த்துக்குள்ள சிக்ஸ்து போனதுக்கு அப்புறம் பாய்ஸ் ஸ்கூலுன்றதுனால எதுனாலும் கண்டத்தில் அஞ்சு விரல் இருக்கும் அவ்வளோதான் இதுதான் அட் பாயிண்ட் பிரிங்க் அப் பண்ணலாம்னு நினைச்சேன் இவர் முன்னாடியே கொண்டு விட்டாரு இப்ப நீங்க பாய்ஸ் ஸ்கூல்லா போயிட்டான் நான் வந்து பரவாயில்ல சொல்ற பாய்ஸ் ஸ்கூல் தான் யார் ஒன்றும் ரெண்டு வரைக்கும் பாய்ஸ் நீங்களும் பாய்ஸ் ஸ்கூல் நானும் பாய் சிக்ஸ் இப்ப நம்ம டிஃப்ரெண்ட் வியூ சொல்றது ஒரு ஆள் இல்ல பாய்ஸ் என்ன நடக்கும் சொல்றேன் ஒருட ஹோம் ஒர்க் பண்ணாமல் போய்ட்டுனா மூங்கி கொச்சு சாத்து சாத்துன்னு சாத்து எடுத்துடுவாங்க இதை நீங்கள் பிடி ஒரு ஆள் வச்சுருப்பார் அந்தால் எதுக்கு இருக்காரோ தெரியாது கூடுத்துல விட்டு அடி நொறுக்கிறதுன்னு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப குரூவலாக இருக்கும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இப்போ கொடுத்தா ஃபர்ஸ்ட் திங் அவர் ஜெயிலில் இருப்பார் அந்த அது அதுவே ரொம்ப வெளியே இன்னொன்று அந்த கரெக்டு தான் குரூவலாக இருக்கும் ஆனால் அதோட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா மேபி அடிக்கிறது தப்பு ஆனால் அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் டிசிப்ளின் அப்படிப்ளின் வந்து மேபி அதை ரைட் கரெக்டாக பண்ணாங்களான்னு நமக்கு தெரியலையே தவிர என்னோட ஒபீனியன் எல்லாருமே அந்த டிசிப்ளின்னால பெட்டராக தான் ஆயிருக்காங்க கரெக்ட் யாருமே வந்து அந்த அதனால கம்மியாக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் கேஸ் போகாத வரைக்கும் எல்லோரும் வந்து ஐ கிஸ் சம் ஆஃப் த அதர் வேலை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் இப்போ சம கிட்ஸ் இப்போ ரீசெண்டாக இந்த இஷ்யூ ஏன் பெருசாச்சு அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஏதோ ஒரு டீச்சர் வந்து ஒரு மேல் டீச்சர் வந்து ஒரு பையன் அடித்தவன் கை ஒடிஞ்சு போச்சு ஸோ அந்த மாதிரி எஃப் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போகாத வரைக்கும் இட் வாஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நான் படித்த ஸ்கூல்லையும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸ் போனதில்லை ஆனால் அடிச்சாங்கன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வரில் பதிஞ்சிருக்காதான் சகஜம் சகஜம் கரெக்ட் ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி ஓகே இட்ஸ் ஒன் வேலே வந்து நல்லா தான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சிட்டி சைடில் எப்படி ட்ரீட் பண்ணாங்க பீப்பு என்ன ஸ்டாண்ட் பண்ணி பென்ஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஃபன்னே என்ஜாய் பண்ணல நிறைய ஃபன்னை மிஸ் பண்ணிட்டீங்க என்ன ஒரே இதுவாக இருக்குன்னா இது நான் படித்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செக்ஷன் கேர்ள்ஸ் டென்த் பக்கத்து பக்க பக்கத்தில் இருந்தது அதனால் ஏரின்ட்டு இருப்போம்னா ஒரு குச்சமாக இருக்கும் சங்கோஜாக இருக்கும் எத்தனை கிளாஸ் படிக்கும்போது அடைய முடிஞ்சானே பசங்க வந்து எனக்கு தெரி வரைக்கும் மே கொண்டு சாப்படக்கூடிய பிளேட் இருக்காது அதோட இன்னொன்னு வந்து நாங்க படிச்ச ஸ்கூல்ல ஆள்கள் அதிகம் ஆள்கள்லாம் நான் படிக்கும் போதே ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் படிச்சாங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து எல்லாரும் இன்னொரு தூக்கிக்கிட்டு வேற போகணும் ஏற்கனவே நம்ம வந்து பெரிய பொதிமூட்டை மாதிரிதான் புக்ஸ் நிறைய கொண்டு போவோம் அதோட இதையும் எக்ஸ்ட்ரா இவ்வளவு தூரம் போக முடியாது நார்மலா காலையில வீட்டுல சாப்பிடும் போது திருப்தியா சாம்பார் ரசம் தயிர் எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது அதில் ஏதோ ஒன்று கட்டி கொடுத்து விட்ருவாங்க அது பொண்டு போகிறது மட்டும் சாப்பிடுவீங்களா வேறுதான் அது ரொம்ப ரேரு ஏன்னா ரொம்ப காசு வந்து உங்களுக்கு கிடைக்காது இப்போ உங்களுக்கு எடுத்துக்குவோம் பாக்கெட் பண்ணி வரணும் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க உண்மையை சொல்லலாம் உங்களுக்கு என்ன ஆகும் நானே எங்க அண்ணன் ரெண்டு பேரும் படிச்சோம் மூணு காரிய மாதிரி இருக்கும் மேல் காரியர்ல எனக்கு நடுவில் இருக்காது எங்க அண்ணனுக்கு கீழே கதை எங்க பெரியன்னுக்கு இந்த அண்ணன் சிப்லிங்ஸோட படிக்கிற கொடுமை இருக்கே ரொம்ப கொடுமையா இருக்கும் ஈஸியா சொல்லி அவங்க தம்பி அப்படி பண்ணா போய் வீட்டுல சட்டி அடிப்பாங்க அதனாலதான் நான் வந்து கரெக்டா பண்ணி ஆச்சு ஆறாவது ஒரு ஒரு பினாமல் நடக்கும் அது உங்க ஸ்கூல் நடந்த பசங்க நைஸா டிஃபன் பாக்ஸ் காலி பண்ணிடுவாங்க சாப்பிடுறது எப்படி டிஃபன் பாக்ஸ் நம்மளோட பேகுறது இந்த மாதிரி நடந்திருக்கா அது வந்து என்ன எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னா எல்லாருமா சாப்பிட்டு மாட்டிக்கிட்டோம் எல்லாருமே அடுத்த இன்னொருத்தவங்க சாப்பிடுறது எங்க டிஃபன் பாக்ஸ் நாங்க எடுத்து அந்நேரம் என்ன சொல்றது வெள்ள உட்காரணும் ஹைட்டு படி உட்கார உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி கரெக்டாக இதுல மூணு பேர் உட்காரு அடுத்த மூணு பேர் இங்கே அடுத்த மூணு பேர் இங்கே இப்படி உட்கார அதெல்லாம் உங்களுக்கு இதுவாகிடும் சரி இப்போ ஸ்கூல்ஸ்ல நிறைய பீரியட்ஸ் வந்து இருக்கும் எல்ஓஇனு ஒரு கிளாஸ் இருக்கும் அப்புறம் எங்களை பொறுத்தல கிராஃப்ட் ஒர்க்னு ஒரு கிளாஸு பிஇடி இப்படி நிறைய இருந்துச்சு அதுக்கெல்லாம் அர்த்தமே புரியாமல் போயிட்டு போயிட்டு வந்துட்டோம் இல்லையா முக்கால்வாசி நேரம் சிக்ஸ்த்து போனதுலேருந்தே இந்த வேற டீச்சர்ஸ் வந்து கடை வாங்குறது இந்த அந்த கிளாஸ் நிறைய நடக்காது பெரும்பாலும் அந்த மேக்ஸ் டீச்சரோ என்ன என்ன அது வந்து எங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு செடி வளர்க்கறது மரத்தை எப்படி பாதுகாக்கிறது இந்த மாதிரி எனக்கு தெரிச்சு என்ன பண்ணணும் திருண்ணோம்ல வந்து பஸ்ல ஏத்த ட்ரை பண்றாங்க இல்ல புடிச்சிட்டு போக ட்ரை பண்றாங்க நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணனும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாப் வந்து சொல்லிடுப்பார் பரவால இல்லங்க ரொம்ப பேசிக்கா ரொம்ப பேசிக்கா இதுமறல நடந்ததே இல்ல மெட்டீரியல் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜஸ்ட் அரசு ஆண்டல் நிலையப்படி அந்த மாசம் பரவால இந்த மாதிரி விஷயம் நான் கிச்சனா பார்த்ததே இல்ல ஸ்கூல்ல அதுக்கு அப்புறம் அந்த பேசிக் thing எப்படி கைகள்ல விட்டு சாபனும் ডেইলি பிரஷ் பண்ணனும் குளிக்கணும் இல்ல இந்த சைக்கிள் எல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வர வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் ப வில்லேஜில் படித்தவங்கள கைகளிட சாப்பிடணும் நல்ல பெனிஃபிட்ஸு அப்புறம் வந்து எப்படி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடாகவே இருக்கும் ஃபுல்லாக எல்லோ ஈஃபில் அந்த மாதிரி இருக்கும் வுட் ஒர்க் ஒரு டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும் விட்ட எப்படி ஜாயின் பண்ணணும் எந்த மாதிரி ஜாயின்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய வரும் அப்புறம் கிராஃப்ட் அதே மாதிரி என்ன மாதிரி டிசைன்ஸ் போடுவாங்க நெசவெர் மிஷின் எப்படி இருக்காங்க அது ரிலேட்டடாக ஃபுல்லாக தறி எப்படி இருக்காங்க அதை ஃபுல்லாக வந்து சொல்லிக் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அடிஷ்னல் உங்களுக்கு சப்ஜெக்ட் தர வேறு என்ன இருந்துச்சு சென்னையில் வந்து ரெண்டு ஸ்கூல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஒன்று வந்து டிநகர் டிநகர் பாக்சி ஸ்கூல் ரெண்டாவது வந்து எங்கள் ஸ்கூல் என்னது ஃபேமஸ்னா ரவுடீஸ் படிக்கிற ஸ்கூலு அந்த ஸ்கூலு அதில் என்ன ஆகும்னா ஸ்கூல் பேர் நான் சொல்லல எங்கள் ஸ்கூல் பேரை அதில் என்னென்னா போன எபிசோடில் நம்ம வந்து ரவியோட சோஷியல் மீடியா ஹேண்டில் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் எங்கே படித்தாலும் அதை போட்டுருக்கோம் அதில் என்ன ஆகும்னா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் இங்கே இந்த கிளாஸுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது ஒன்று வர இந்த பக்கம் வரது இந்த பக்கம் ஜனலாக இருக்கும் class andela rendu batha andha ma police varuvaanga inga indha paiyan kitchen area-la povanga ah adhe mari criminal school-la ga ivar anonymous silver-la padichirukaanga correct-a sollunga pera neeyu theriyum padina alava irukku nenikire illa chennai-la vandinga andha mari extreme schools-a schools-um irukku government schools-la irukku adha mari ஸோ அதில் அது மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் எப்போ கொஞ்சம் பயந்துட்டார் இந்த ஸ்கூல் வேணாம் பயனுக்கு மாற்றிடுவோம் அப்படின்ட்டு மூணு வருஷம் முடிஞ்சிருக்கும் கட்ட முடிஞ்சது அதான் எனக்கு தெரியும் அதில் என்ன ஆச்சுன்னா க டென்த்து ஸ்கூல் செகண்ட் நானே சரி அதனால் என்ன ஆச்சு ஸ்கூலில் அங்கேயும் சேர்க்கணும் நல்லா இருக்கணும் இல்லை இல்லை நல்ல பேத்துருவோம் நம்ம வீட்டில் தானே பண்ணுவாங்க இப்போ நல்லா படிக்கிற வருஷமா அங்கேயும் விட்றணும் விட மாட்டாங்க அதை இன்னும் கொஞ்சம் டப்பா போடுவோம் கொண்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு ஒன்னு ஆர் ரோட் சேஃப்டி ஒன்ஸ் போலீஸ்க்கு ஆர்எஸ்பின்றது வந்து டிராஃபிக் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்கூலோடய வீண் அது ஸோ அது இருந்தது எங்கள் ஸ்கூலில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மியூசிக்ஸ் மியூசிக் மாதிரி ஏதாவது ஹாபிக்கான கற்றுக்கான விஷயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரு மாதிரி வீணை வயல் இனமாரி தகுந்த மாதிரி இருந்தது இதுக்காக பார்த்தா ஃப்ளூட் தான் பெரிய கட் கம்மியாகுது ஐம்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா மார்கடி மா கச்சேரி நடக்கும் ஈவினிங் நடக்கும் அந்த கச்சேரி நடக்கிறதுக்கான வந்தோம் அதை கால ஸ்கூல் வந்தோன்னே ஸ்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து அதை திருப்பி இது வந்து பசங்க தான் பண்ணணும் ஸோ யங் ஏஜ்க்கான அந்த கலகலப்பு அந்த ஃபன் அது நிறையா இல்லை ஏன் உங்களுக்கு இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு கூட நீங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காது ஐ மீன் லாங் டேம் ஃப்ரெண்ட்ஸ் யூஷுவலாக வந்து ரொம்ப நாள் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டைம் வந்து ரொம்ப நாள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட க்ளோஸாக இருந்தீங்கன்னா தான் வந்து லாங் டேம் இதை வந்து ரொம்ப காமனாக சிட்டிஸில் நடக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ல பார்த்து நான் டைம் கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் அவங்க அவங்களோட எக்ஸ்பெரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ மெடிக்கல் காலேஜ் சிலோனு நீங்கள் வந்து இப்போது அந்த பசங்களோட படிக்கிறது இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கலாம் கிராம் இப்போ எங்கள் ஊர் சைடு ஒரு டவுன் மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள்ட்டா நாங்கள் புக்கை வாங்குவோம் ஃபஸ்ட்டு புதுசாக போய் புக்கை வாங்க மாட்டோம் நார்மலாக யாராவது ஒருத்தர் புக்கு வாங்கிக்கிட்டு அது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு கை மாறி சிலபஸ் மாறுற வரைக்கும் அந்த புக்கு போயிடுது புக்கு வந்து போய்கிட்டு புக்கு கிளியாமல் சிலபஸ் மாறக்கூடாது ரெண்டு கண்டிஷனே இருக்கிற வரைக்கும் அந்த புக்கு போகும் உங்களுக்கு வந்து அந்த அந்த லிங்க்கு வந்து ஃபார்ம் ஆகிடும் இப்போ நான் படித்த ஸ்கூலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா பிஇடி இருக்கும் ஆனால் ஒரு நாள் கூட பிஇடிக்கு போட மாட்டாங்க பெரும்பாலும் வந்து என்னாகோசி வாங்கிடுவாங்க அப்படியே பிடிக்கு போனாலும் ஸ்கூலில் பேர் ரெண்டு ரவுண்டும் அடிச்சிட்டு வா எல்லாம் கை இட்டிவிட்டு காலட்டிட்டு இப்படி எதாவது பண்ணுறப்பாங்க எங்களை பொறுத்தவரை பிடி அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா ஃபோனு விளாட விட்டுருக்கோம் நல்லா போய் கிரிக்கெட் விளாடணும் ஃபுட்பால் விளாடணும் பாக்கெட்டுலேயே எப்படி பந்து போட்டு வச்சுருக்கோம் பாக்குள்ளே எவ்வளோ பார்த்தா எடுத்து குட்டி பெப்சி பால் சொல்லுவாங்களே நீங்கள் உங்களுக்கு தெரியுமா பெப்சி பால் அந்த பால் வச்சுலாம் ஃபுட்பால் விளாடுவோம் இஷ்டத்துக்கு நாங்கள் போட அடிவளோ எல்லா அதெல்லாம் சகஜம்தான் அப்படி விளையாட்றது அப்படி தான் ஆனால் எங்கள் கிளாஸ் நான் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்பயே வந்தானால் இவர் சொல்கிற மாதிரி வந்து நிறையா மார்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நல்ல ஹையர் மார்க் எடுக்கிறவங்கலாம் வந்து ஹையர் சொசைட்டி பீப்பிள் மாதிரி டீச்சர் பெட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுக்கிறவங்கலாம் பெரும்பாலும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருப்பாங்க அவன் அவனை அவர் கிளாஸ் நினச்சின்னா மேம் பிடி சார் சொன்னார் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறோம் அதுக்கு போகிறோம் இது போகிறோம் ஸோ அவங்கலாம் ஒரு ரவுடிக்கு அங்கே மாதிரி தள்ளி சொன்னீங்க ஓடி ஓடி எக்ஸாக்ட்லி அதே ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸில் எழுதியா ஓடி இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் அவங்கள வச்சு தான் பெரும்பாலேந்து அந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்சிசி என்எஸ்எஸ்சில் கூட நீ சேர விடல ஏன் நீங்கள் கேட்டால் நான் வந்து ஒரு பெரிய டாக்டர் ஆக போகிறேன் என்னை வந்து படிப்பு நீ கான்சன்ட்ரேட் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டாங்க பார்த்தா மார்க்கு வாயில் சொல்ல முடியாத கம்மியாக பட் என்னென்னா எனக்கு வந்து இந்த மாதிரி என்எஸ்எஸ் ஆகட்டும் என்சஸ்சி ஆகட்டும் அதில் படிக்கிறதுக்கு ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி அந்த என்கரேஜே பண்ணல பட் அதாவது இந்தாட் கரிக்குலமில் இருந்தால் அந்த மீதி லைஃப் ஓரியன்ட் எஜுகேஷன் ஃபுல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரி விளையாட்டை பத்தி நம்ம நிறைய நூறுனா நான் எதை யோசிச்சேன் கவர் பண்ணணும் நினைச்சேன்னா நம்ம வந்து நைன்டி கேம்ஸ் தான் என்ன வந்து இந்த நொரு ஆ நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலாக இந்த அதை பற்றி பேசலாம் தெரிஞ்சு அவ்வா அதை பற்றி பேசினாலே டைம் போதும் அது எக்கச்சக்கமாக பேச வேண்டியது இருக்கு நான் குறிப்பாக என்னென்னா யோசித்தேன் அந்த புளியங்காய் வாங்கி சாப்பிட்றது இந்த காசு மிட்டாய் சுத்த பம்பரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் பற்றி பேசணும் சூறமிட்டி மறக்க முடியாது வாட்ச் மாதிரி பம்பாய் மிட்டாய் சொல்லுவாங்க நீங்கள் பம்பாய் மிட்டாய் அப்புறம் இழந்த அப்புறம் பொடினு ஒண்ணு பொடினு ஒண்ணு அப்புறம் அப்பளம் சர்க்கரை அப்பளம் நிறைய இது காரா சேவு முறுக்கு சீடை அந்த மாதிரி நிறைய சர்பத்து அதை விட்டுட்டோம் பன்னீர்சோடா குடிச்சது கிடையாது நீங்களை மாப்பிளை விநாயகர் ரொம்ப கொஞ்சாக இருக்கும் ஆனால் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்னாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் பெரும்பாலும் லைஸ் பாக்கெட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரேப்ட் ஆகிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா கடலை முட்டாயி அச்சு முறுக்கு கமர்கட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தேன் மிட்டாய் தேன் மிட்டாயெல்லாம் மறக்கவே முடியாது இப்ப கூட சில சமயம் கடைக்கு போனேன் அப்படின்னா தேன் மிட்டாய் பார்த்தா அப்படியே ஒரு பாக்கெட்டை வாங்கி ஜபு மிட்டாய் அந்த சுகர் போட்டு மேலே தூவிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குச்சி ரொட்டி எல்லாம் ரொம்ப படம் போட்ட ரொட்டியே வைப்பாங்க அதாவது குருவி மாதிரி படம் போட்டுருக்கும் அப்புறம் மீன் மாதிரி பட்டர்ஃபிளை மாதிரி அப்புறம் பஞ்சு மிட்டாய் அப்புறம் சோன்பொடி எல்லாம் நெல்லிக்காய் அதெல்லாம் எப்பயுமே கலாக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா கலாக்கா அப்புறம் பலாப்பழம் பலாப்பழம் வரும் வெளியில வச்சிருப்பாங்க அப்புறம் இவர் இதுல இன்னொரு விஷயம் நோட்டை பண்ணா நான் போகும்போது வாரத்துக்கு ஐம்பது காசு கொடுப்பாங்க அஞ்சு நாளைக்கு சேர்த்து ஐம்பது காசு அப்பையும் விலவாசி கம்மியெல்லாம் கிடையாது பத்து காசு தான் ஒரு நாளைக்கு கணக்கு கணக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருவாங்க இப்போலாம் அப்படியே இருக்குது ஸ்கூல்லேயே சொல்லி விட்றாங்க நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்து விட்ருங்க சொல்லி விட்றாங்க அப்போலாம் எங்களுக்கு ஸ்நாக்ஸே கிடையாது பிஸ்கடெல்லாம் நோணும் காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து பேக்கெட் பண்ணிணுன்னு இருபது கொடுப்பாங்க அந்த செமஸ்டருக்கு நான் தான் இருபது ரூபா ஒரு சமஸ்டர் இவங்க ரொம்ப குடும்பகாரங்களா எங்க வீட்டுல அஞ்சு தரமாட்டாங்க எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சர் கடை இருக்கு அங்க வந்து காத்து அடிச்சுட்டு வந்துரு அப்படின்ட்டு பக்கத்துல கடையில இருக்கும் அவர் சொல்லி வாங்கிடு ஆனா அந்த ஐம்பது காசு கூட்டினே இல்ல சொல்ல போனா பிளஸ் டூ வரைக்கும் காசு தான் வாங்கிட்டு இருந்தேன் குடுக்கவே மாட்டாங்க எங்க வீட்டுல ஆமா விலைவாசி வந்து கூட்டினது தெரியல அப்படி காசை செலவழிக்க ஒண்ணு இருக்கும் உண்டியல்ல தான் வந்து இப்ப யாராவது ஊருக்கு எல்லாம் போனா எங்க பாட்டி தாத்தா வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த மாதிரி குடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து சேமிச்சு வச்சுக்கிறது எப்ப யாவது ஏதாவது பெருசா வாங்கணும் என்னன்னா எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சிருப்போம் கடைசில உடைக்கிறவா இருக்கும் எங்க அப்பா அப்படியே எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க அதோட இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா எதிர்ப்பு அது வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால நீங்க ஈஸியா செலவழிக்கவும் மனசு வராது கரெக்ட் ரொம்ப யோசிப்பீங்க இப்ப இருக்க உங்களுக்கு அது எப்படி கிடைக்குதுன்னே தெரியல அது என்னமோ உண்மை இந்த காலத்து இப்போ கிட்ஸ்க்கெலாம் இது பார்க்கும்போது இப்படி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு தோணலாம் பட் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் வந்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான பொஷன் வந்துருக்கும் அப்படின்ற அளவுக்கு சொல்ல முடியுது இல்லையா இல்லை இந்த பொஷன் வந்தது நம்மளோட ஃபேமிலிக்கு தான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் ஏன்னா எந்த சூழ்நிலையில் என்ன மாதிரி சேனலைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க ஸோ பேரண்ட்ஸ் அதான் சொல்லணும் இன்றைக்கு நம்ம ஷோக்கு கெஸ்ட்டாக இருந்த வள்ளி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த எபிசோடுக்கு வந்து நம்ம கேம்ஸை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாலும் அதை பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்கு நிறைய விஷயம் பழைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஓகே ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம திரும்ப மீட் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோடில் இம்மீடியட்டாக வராது ஒரு பத்து எபிசோடு தள்ளி திரும்ப நம்ம இந்த நைன்டிஸ் கிட்ஸோட கேம் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம் ஓகே ஸோ எதாவது ஃபைனல் தாட்ஸ் நீங்கள் சொல்லணுன்னா சொல்லலாம் டைம் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ம் வண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மலரும் நினைவுகள் மலரும் நினைவுகள் சரி திரும்ப அந்த மலரும் நினைவுகளோடு நம்ம இன்னொரு எபிசோடில் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் நன்றி நன்றி நன்றி தேங்க்யூ